இரு ஓரத்தையும் மாற்றி அணியட்டும் அதாவது வலது புற ஓரத்தை இடது தோழிலும் இடதுபுற ஓரத்தை வலது தோழிலுமாக அணியட்டும் இதை அபுகுரை இல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்